வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் எட்டு இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி பதினான்காம் ஆண்டு லித்துவேனியா மற்றும் போலந்து படைகள் ஓர்ஷா என்னும் இடத்தில் ரஷ்யாவை தோற்கடித்தன ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து கேம்பிரிட்ஷயர் என்னும் இடத்தில் குழந்தைகள் கலியாட்ட நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற பெரும் தீ விபத்தில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டெக்ஸாஸ் மாகாணத்தை தாக்கிய கால்வெஸ்டர்ன் சூறாவளி காரணமாக எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலிபோர்னியாவில் ஏழு அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மூழ்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு த சவுத் ஈஸ்ட் ஏசியா டிரேட்டி ஆர்கனைசேஷன் சீட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசிய தொழில்நுட்ப கழகம் பாங்காக் நகரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கறுப்பு வெள்ளிக்கிழமை நிகழ்வாக ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை அரசு படைகள் தாக்கியதில் எழுநூறு முதல் மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர்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 இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா ஓஸ்ரிஸ் ரெக்ஸ் எனும் விண்வெளி ஓடத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இது குறுங்கோள்களில் மாதிரிகளை சேகரித்து வருவதற்காக அனுப்பப்பட்டது இந்த விண்வெளி ஓடமானது குறுங்கோள்களில் மாதிரிகளை சேகரித்துக் கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பூமிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் 1887 எட்நூத்தி ஆண்டு சிவானந்தர் அத்வைத வேதாந்த குரு 1913 தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவன் தமிழக நகைச்சுவை எழுத்தாளர் 1926 தொள்ளாயிரத்தி ஆண்டு பூபேன் ஹசாரிகா இந்திய கவிஞர் இயக்குனர் 1933 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆசா போஸ்லே இந்திய பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பத்மினி பிரியதர்ஷினி தென்னிந்திய பரதநாட்டிய கலைஞர் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மார்டின் பிரீமன் ஆங்கிலேய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சுவாமி அபேதானந்தர் ராமகிருஷ்ணரின் சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெரோஸ் காந்தி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர்